நட்டணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மீது ஆரஞ்சு ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த சாதம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆரஞ்சு தேவையான அளவு பெரிய வெங்காயம் மூன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் மூணு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை சிறுதளவு புதினா சிறிதளவு செய்முறை முதல்ல அரிசி சாதம் வேக வச்சு வச்சுக்கணும் நல்லா உதிரி உதிரியா அப்புறம் ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரிஞ்சதும் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வெங்காயத்து பொடியான அறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதக்கினதும் கருவேப்பிள்ளை போட்டுடுவோம் கருவேப்பிள்ளை போட்டுட்டு காஞ்ச மிளகாய் மூணு அதை பொடியாக கட் பண்ணி போட்டுவோம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதோட இந்த ஆரஞ்சு சிலைகளை போட்டுடுவோம் ஆரஞ்சு சிலைகள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுவோம் டாஸ் பண்ணிட்டு வேக வச்ச சாதத்தை எடுத்து அதில் கலந்துவோம் கலந்துட்டு இந்த வயசுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா மிளகுத்தூள் கலந்து விடுவோம் கலந்துட்டு மேலே ஆரஞ்சு ஜூஸ் பெஞ்சி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா மூடி 2 நிமிஷம் மூடி வச்சனா நல்லா எல்லாம் mix ஆயடும். கலந்துட்டு சூப்பர்பான டேஸ்டி and healthy orange rice தயார். இது டிஃபரண்டா இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வரவங்கள மீண்டும் சந்திப்போம்.